வணக்கம் ஆகஸ்ட் 18, இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியலுக்காக நான் உங்கள் விஜய் ஹரி நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இது ஒன்று என்ற புதிய பிரிவை உருவாக்கி உள்ள அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகம் இரண்டு உலக புத்தக கண்காட்சி இந்தியாவில் புதுதில்லியில் நடைபெறுகிறது மூன்று பவளப்பாறைகளை பாதுகாப்பதற்காக சன்ஸ்கிரீனை தடை செய்த முதல் நாடு பலாவு இனி இன்றைய கேள்விகள் உங்களுக்காக இதோ 1. இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டை இயர் ஆஃப் நர்ஸ் அண்ட் மிட் என்று எந்த அறிவித்துள்ளது இரண்டு பிளாக் ஹாக் ரக ஹெலிகாப்டர்களை பயன்பாட்டிற்கு தடை விதித்துள்ள நாடு எது மூன்று இரஃபான் பதான் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் நன்றி